சீரராட்சியில் போம்போல் சீர்கபே என்னாசான் வீரராக வர்க்க போல் அருள்மிகு காலத்தீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜபுரம் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கரியார்த்திகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ சூரியசதம் தொடர் உபன்யாசத்தின் இன்றைய உபயதாரர்களான திரு கே சேகரவர்களே ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ வி ராமபத்ரன் சுவாமிகளே திரு ஆர் சுப்ராயுலு அவர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் இன்று ஒன்பதாவது ஸ்லோகம் பார்க்கிறோம் தத்தானந்தாகா பிரஜா நாம் चित सकृषा सृष्टि पय पूर्वाह विप्रकीर्ण दिशि दिशि विरमतीख्संहारज दीप्तासो दीर्घ दुख प्रभवभवदंव नो परम पवनाता பிரீத்த உத்ய்தூ இதுல வந்து உங்க கையில் இருக்கிற புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்ட அர்த்தமானது ரொம்ப ஸ்தூலமானது ஒரு ரஃப் மீனிங் கொடுத்திருக்கிறார் எப்படி கொடுத்திருக்கிறார்னா காலையிலே சூரியனுடைய கதிர்கள் பரவி மாலையிலே மறுபடி சுருங்கி மக்களுக்கு வேண்டிய உஷ்ணத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு சகல நன்மைகளும் செய்யட்டும் அப்படின்னு கொடுத்துருக்க ஆனா இதனுடைய நுட்பமான அர்த்தம் பார்த்தீங்கன்னா சூரியனையும் பசுவையும் இவர் ஊமைப்படுத்துகிறார் பசுக்கள் காலங்காத்தால வீட்டை விட்டு மேச்சலுக்கு போகும் போய் பல இடங்களிலையும் வந்து பொல் மெய்ந்து மாலை வந்து வீட்டுக்கு பால் கொடுக்கும் அது மாதிரி சூரியனுடைய கதிர்கள் காலையிலே புறப்பட்டு சமுதிரத்தினுடைய நீரை உறிஞ்சி பிறகு தேவைப்பட்ட சமயத்தில் நமக்கு மழையை கொடுக்கும் பசுவின் பாலும் மழை நீரும் இங்கே ஒரே தராசல் வைக்கப்படுகின்றன சூரியனும் பசுவும் சூரிய ஒளி தரும் மழையும் பசுவின் பாலும் இது ரெண்டையும் கம்பேர் பண்றேன் இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா காவகனா பசுன்னு அர்த்தம் கடைசிடில் இருக்கிற வார்த்தை அதுக்கு பல அர்த்தம் உண்டு அதுல இந்த சூரியனுடைய ஒளி அப்படி ஒருத்தம் அடங்கி அடங்கியிருக்கு அதனால அதை வச்சு சில மாதிரி பாடுற தத்தானந்தாகா இங்க வந்து ஆனந்தம்னா மகிழ்ச்சி தத்தம்னா கொடுக்கப்பட்ட தத்தானந்தாகா அப்படின்னா மக்களுக்கு பிரஜானா மக்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்குதான் எது கொடுக்குது சூரியனுடைய கதிர்கள் தக்க சமயத்திலே சமுதிரத்தின் நீரை எடுத்து மறுபடி கொடுக்கிறது அதனாலே மக்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் இறைவனுடைய தத்துவம் எல்லாமே மக்களுக்கு நன்மை விளைவிப்பதாகவே அமைய வேண்டும் என்று அமைந்திருக்கிறது பருவங்கள் அமைந்த அமைப்பும் முதல்ல வெயில் காலம் அப்புறம் மழை காலம் பனிக்காலம் இப்படி காலங்கள் மாறி மாறி வருகின்றன அதுல எல்லாம் ஒரு சிமெட்ரி இருக்கு எதுவும் ஒன்றோடு ஒன்று மேல் விழுந்து மக்களுக்கு சமுதாயத்திலே குழப்பத்தை விளைவிப்பதில்லை அதுக்கு காரணம் என்னன்னா நீங்க நினைக்கிற மாதிரி தற்செயலா சமுதிர தண்ணீர் மேல போயிடல சூரியன் வேண்டுமென்றே மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த சமுதிரத்தின் நீரை உறிஞ்சி மழை நீரை கொடுக்கிறான் சூரியனுடைய கதிர்களாலே ஆவியாகி அது மேகமாகிறது மேகமானது மழைநீராக பொழிகிறது அதனால சூரியன் தான் நமக்கு வெயிலையும் கொடுக்கிறான் சூரியன்தான் நமக்கு மழையையும் கொடுக்கிறான் சூரியனை பற்றி அவ்வளவு சிலாக்கியமாக சொல்கிறார் சூரியன் ரொம்பவும் உஷ்ணமா இருக்குது நமக்கு மழை இருந்தா தேவையில்ல சூரியன் தேவையில்லை முடியாது இல்லைன்னா மழைநீரே உருவாகாது அதுபோல பசுக்கள் மேய்ச்சலுக்கு போய் பல இடங்களிலும் பால் சுரப்பதற்கான அடிப்படை உணவை தயார் பண்ணி நமக்கு பால் கொடுப்பது போலே மேகங்களை உருவாக்கி மழைநீர் தரும் அந்த சூரியன் உங்களுக்கு வாழ்க்கையில் உள்ள சகல வெப்பத்தையும் போக்கி சகல மங்களையும் தரட்ட நம்முடைய முன்னோர்கள் எதுலெதிலெல்லாம் பகவான் மகிழ்ச்சியை வச்சிருக்கிறாங்கிறத ரொம்ப நுணுகி நுட்பமாய் பார்த்து அறிந்தவர்கள் மழை பெய்கிறதுங்கிறது சும்மா தற்செயலா ஏற்படக்கூடிய ஒரு ஈவென்ட்னு அவங்க நினைக்கல இதெல்லாம் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா நடக்குது இந்த சூரியன் இல்லைன்னா மழை கிடையாது அப்படிங்கறத அவருக்கு உணர்ந்து போய் தாரு இன்னைக்கு விஞ்ஞானிகள் புஸ்தகத்துல அது பெரிய பள்ளிக்கூடத்துல மாணவர்களுக்கு புதுசாக கண்டுபிடிச்சிட்ட மாதிரி சொல்லி தராங்க என சூரியனுடைய வெப்பமானது சமுதிர நீரையும் குளத்து நீரையும் ஆற்று நீரையும் ஆவியாக்கி அது மேகங்களில் தங்கி மழையாய்ப் பொழிகிறது ஆனால் அந்த காலத்து மக்கள் மழை எப்படி பெய்கிறது என்று தெரியாமல் அவர்கள் மலைக்கடவுள் என்று ஒரு கடவுளை கும்பிட்டு இடியையும் மின்னலையும் கண்டு பயந்து கீழே விழுந்து வணங்கி இடி என்றும் மின்னல் தேவதை என்றும் மலை தேவதை என்றும் அஞ்சி நடுங்கி இருந்தார்கள் ஆனால் மழை என்பது சும்மா ஒரு சாதாரண நேச்சுரல் ப்ராசஸ் தாங்கிறது அவர்களுக்கு தெரியாது எத்தனை வரலாற்று புஸ்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது எத்தனை நூல்களிலே நம்ம நூலகங்களில் பார்க்கறோம் இதுல மயூர கவியினுடைய டைம் என்னன்னா ஏழாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டிலே இந்த விஞ்ஞானத்தை பற்றி அவர் சொல்றார் சூரியன்தான் இந்த மமுத நீரை உறிஞ்சி மேகமாக்கி மழையாய் கொடுக்கிறான் என்பது அவர் அவர்கள் வழிபட்டது இந்த சூரியனுக்கும் மழைக்கும் அதி தெய்வமாய் இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தை அவர்களுக்கு இந்த இயற்கை தத்துவம் தெரியாமல் இல்லை அதை தான் எடுத்த சொல்ற தத்தானந்தாஹா அப்படிங்கிற மக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாய் ஒரு கோவில் கட்டுறதுல முதக்கொண்டு மகிழ்ச்சி வேணும் தான் கோவில்லாம் சும்மா சாமி கும்பிடுற இடம்னு சொல்லி சும்மா விட்டுறல அதில் பாருங்க எத்தனை சிற்பங்கள் எத்தனை வர்ண ஜாலங்கள் ஒரு நீங்க கோயிலுக்குள்ள நுழைஞ்சு சாமி கும்பிட்டு வெளியே வர்றதுக்குள்ள உங்களுடைய வெளி உலகத்திலேயே தாக்கத்தினால் ஏற்பட்ட மன வருத்தம் எல்லாம் தீரும்படியான சிற்பங்கள் வடிவமைப்புகள் என் காஞ்சிபுரத்துல ஒரு நூற்றுக்கால மண்டபம் அந்த மண்டபத்துக்குள்ள போகிறீங்கன்னா ஒவ்வொரு சிற்பமும் ரொம்ப வினோதமா இருக்கு புராணங்கள்ல சரித்திரங்களை பார்க்கக்கூடிய எல்லா விதமான சிற்பங்களையும் அதுல பார்க்கலாம் அதுல ஒரு சிற்பம் வந்து ஒரு பக்கம் பார்த்தா காலை மாதிரி தெரியும் ஒரு பக்கம் பார்த்தா யானை மாதிரி தெரியும் ஒரே சிற்பம் அதாவது டூ இன் ஒனுங்கிற மாதிரி ஒரு ஸ்கல்ஷர் இஸ்வாமத்துடைய தவத்தை மேனகி கலைக்கக்கூடிய ஒரு சிற்பம் ரொம்ப ஆச்சரியமா கல்லிலே வெட்டப்பட்ட சங்கிலி எல்லாம் அப்படி கணக்கா இருக்கு கோவிலே வைக்கக்கூடிய மரஸ்தம்பங்களை தேர்ந்தெடுப்பதிலே சபதிகள் எவ்வளவு அக்கறையாக இருந்திருக்கிறார்கள் இந்த மரத்துக்கு கூட அவர்கள் வந்து விதிகள் வைத்திருந்தார்கள் ஒரு மரமானது அடி பருத்து நுனி அதே அளவு பருத்திருந்தால் அது ஆண் மரம் என்று சொல்லப்பட்டது அப்படி இல்லாமல் அடி பருத்து நுனி சிறுத்திருந்தால் அது பெண்மரம் என்று சொல்லப்பட்டது அப்படி இல்லாம நுனி பெருத்து அடி சிறுத்திருந்தால் அது நபும்சக அலி மரம் என்று சொல்லப்பட்டது இப்படி மரங்களை மூன்றாக பிரித்து இந்த இந்த மரம் என்னென்ன சிற்பத்துக்கு என்று அவர்கள் விளக்கம் வைத்திருந்தார்கள் ஏன்னா இந்த மரத்தில் செய்யப்பட்ட தூண் இவ்வளவு காலத்துக்கு நிலைக்கும் இடி விழுந்தாலும் ஒன்றும் ஆகாது அவங்க வந்து ஞான திருஷ்டியில கண்டு செய்தார்கள் அப்போ மழை பெய்வது என்பது மக்களுடைய மகிழ்ச்சிக்காக அதை கொடுக்கிறது சூரிய தேவன் என்பதற்காக ஆரம்பத்திலேயே அவர் சொல்றார் தத்தானந்தாகா சூரியனால் கொடுக்கப்பட்ட மகிழ்ச்சி எது மழை நீர் சூரியனுடைய ஒளி கதிர்கள் மலை கதிர்களாக விழுகிறது பிரஜா நாம் பிரஜானாம் அப்படின்னு பிரஜைங்கிற சொல்லுக்கு சாதாரணமா குழந்தைகள்னு அர்த்தம் ஜான ஜனித்தல் பிர என்றால் எனக்கு பிறக்கிறதுலாம் குழந்தைகள் இங்கே சூரியன் வந்து மக்களை குழந்தைகள் போல நினைக்கிறேன் எல்லாம் என்னுடைய குழந்தைகள் மனுவின் புத்திரர்கள் தானே சூரிய வம்சத்துல வரும்போது எல்லாம் மனுவின் புத்திரர்கள் போது சூரியன் நமக்கெல்லாம் வந்து ஒரு தந்தை போல இந்த பிள்ளைகள் நல்லா இருக்கணுமே ஒரு தாய்ப்பசு கன்று நல்லா இருக்கணும்னு நினைக்குது இல்லையா அது மாதிரி ஒரு வாசல்ய பாவனையிலே நமக்கு மழை தருகிறான் சூரியன் அதுவும் வெறும் வரட்டு கடமை உணர்விலே அவன் செய்யவில்லை அவன் பாசத்தோடு செய்கிறான் ஏன்னா ஒரு குடும்ப தலைவன் அந்த குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் மீது பாசம் செலுத்துகிறான் ஒரு நாட்டின் தலைவன் அந்த நாட்டு பிரஜைகள் மீது பாசம் செலுத்துகிறான் அதுபோல இந்த உலகத்தின் தலைவனாகிய சூரிய நாராயணன் இந்த உலகத்தின் மக்களை தன் குழந்தைகளாக பாவிக்கிறான் தான் பிரஜை அப்படிங்கிற பிரஜா நாம் இப்ப உலக உலகத்திலேயே அதிகமான லேபரர்ஸ் ஒர்க் பண்ணக்கூடிய நிறுவனம் எதிரான இந்தியன் ரயில்வேஸ் அமெரிக்கா இருக்கு ரஷ்யா இருக்கு என்னென்னமோ நாடு இருக்கு எந்த நாட்டிலையும் ஒர்க் பண்றதை விட அதிகமான லேபரஸ் உள்ள ஒரே நிறுவனம் இந்தியன் ரயில்வேஸ் பதினாறு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரம் ஒர்கர்ஸ் பண்றாங்க ஆனா இவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இவர்களுக்கு தலைவர் மேனேஜ்மெண்ட் எப்படி நல்லா நடந்துக்குது ஏனென்றால் அவர்கள் இந்த லேபரஸு தேவைகள் என்ன இப்ப என்னுடைய சகல ரயில்வே சில இருக்கிறார் ரயில்வேல ஒருத்தன் பணிபுரிஞ்சா அவனுக்கு எவ்வளவு எவ்வளவு சலுகைகள் மருத்துவ வசதிகள் குழந்தைகளுக்கு கல்வி வசதி அப்பா ரொம்ப அபாரமா இருக்கு காரணம் என்ன சொல்றாங்க இவர்கள் நம்பி இருக்கிறார்கள் அப்ப நாங்கள் அவர்களை ஒரு பிள்ளைகள் போல வச்சு பாதுகாத்து அவங்களுக்கு சகல வசதிகளை செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை அந்த பாவனை எங்களுக்கு இருக்கிறதுனால தான் ரயில்வே ஸ்டாஃப் லட்சக்கணக்கான ஒரு குழந்தையே விட்டான் என்றால் அங்கு பிரச்சனை வர்றதுக்கே வேலை இல்லை இங்கே சூரியன் மக்களையும் மனிதனை பிரஜைகளாக குழந்தைகளாக நினைக்கிறான் அதனால தன் கடமையை ரொம்ப இன்பமாக சுறுசுறுப்பாக செய்கிறான் நினைவாக ஞாபகமாக செய்கிறான் பிரஜா நாம் சமுச்சித சமய தக்க சமயத்தில் உச்சிதம்னா தக்க சமுச்சிதனா மிகத்தக்க சமுச்சித்த சமய இப்ப சூரியனுக்கு இந்த சமுதிர நீரை ஆவியாக்கக்கூடிய சக்தி எப்பவும் தான் இருக்கு எப்பவும் தான் இருக்கு ஆனா அதுக்காக வருஷம் முன்னூத்தி நாள் மழையா பெஞ்சுக்கிட்டு எந்த நேரத்துல அந்த தண்ணீரை ஆவியாக்கி எந்த பக்கம் மேகமாக்கி எப்படி காத்தரிச்சு கொண்டு போகணும்னு அவருக்கு தெரியும் வெயில் காலத்திலையும் சமுதிரம் இருக்கத்தான் செய்யுது சூரியன் இருக்கத்தான் செய்யறான் டெய்லி வெயில் அடிக்கத்தான் செய்யுது ஆனால் உடனே அவ்வளவு சமுதிர நீரும் ஆவியாகி அன்னால் சாயங்காலம் மழையை பெஞ்சிக்கிட்டு இருக்கு இல்லை சமுச்சித்த சமய உரிய சமயத்திலே மழை பெய்ய வைக்கிறான் அதுதான் ரொம்ப பெரிய விஷயம் அதிவிருஷ்டி அனாவிருஷ்டின்னு சொல்லுவாங்க மித மிஞ்சின மழையும் பெய்யக்கூடாது மழை இன்மையும் கூடாது அந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறான் அப்போ இதில் வந்து ஒரு சிங்கரனைசேஷன் ஒரு ரெகுலாரிட்டி இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா சமுச்சித்த சமய ஆக்ருஷ்டி இந்த மழை நீரை சமுதிரத்திலிருந்து கொடுக்கிறான் ஆக்ருஷ்டி எடுக்கிறது மறுபடி சிருஷ்டான தெளிக்கிறது நீரை எடுப்பதும் தெளிப்பதும் பயோபிகி பயசுனா தண்ணீருக்கும் பயசுன்னு தான் போயிரு சமஸ்கிருதத்துல மில்க் பாலுக்கும் பயசுன்னு தான் போயிரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தமிழ்ல வந்து பால் மில்க்குக்கு பால்ன்னுறோம் தண்ணீர் சமஸ்கிருதத்தில் சொல் ரெண்டுக்கும் வருது முதல் என்ன சொன்னார் பசுக்கள் மேய்ச்சலுக்கு போய் பாலை கொடுத்து அந்த பாலினாலேயே மக்களை சந்தோஷப்படுத்துவது போலன்னு சொல்றதுக்கு அந்த பயசுங்கிற வார்த்தை பாலுக்கு வருது அப்படி இல்லாம சூரியன் கடல் நீரை மேகங்களாக்கி மழை நீர் பெயரும் போது அங்க நீருக்கு வருது பயசுங்கிற வார்த்தைங்கிறது இந்த உலகத்துல அது பிராமணங்க பாஷைன்னு ஒரு தவறான கருத்து எப்படியே ஏற்பட்டு போச்சு சம்ஸ்கிருதம் பிராமணங்க பாஷேன்னு யார் சொன்னா அது எங்கேயாவது எழுதப்பட்டிருக்கா அப்படி எங்கயாவது ஒரு ஆதாரம் யாராவது காட்ட முடியுமா முடியாது அந்த காலத்துல ராஜாக்கள் சத்திரியர்கள் எத்தனையோ பேர் சம்ஸ்கிருதத்துல பெரிய வித்வான்களாக இருந்திருக்கிறார்கள் போஜராஜன் கதை உங்களுக்கு தெரியாதா காளிதாசனை ஆதரித்த போஜராஜன் அவன் போஜசம்புன்னு ஒரு ராமாயணத்தை சுருக்கமா எழுதியிருக்கிறான் எத்தனையோ சத்திரியர்கள் சம்ல பெரிய புலவர்களாக பண்டிதர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்ராமணர்கள் சம்ஸ்கிருத இலக்கணவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அதனால ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு உரியது சம்ஸ்கிருதம் என்று அனாவசியமாக பின்னாலே முத்திரை குத்தப்பட்டது இது தேவையில்லாத முத்திரை இது நமக்கு பாதகமான ஒரு முத்திரை நாம் என்ன நினைக்கிறோம் இது நம்ம பாஷை இல்ல நாம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை கிடையாது சம்ஸ்கிருதம் எல்லாரும் படிக்கலாம் எல்லாரும் படிக்கணும் படிக்கிற போது நமக்கு பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் பல விஷயம் அற்புதமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் இப்போ என்னைய நான் பின்னோக்கி பார்க்கிறேன் பார்க்கிற போது இந்த வடமொழி கற்ற பிறகு எனக்கு ஏற்பட்ட அறிவு வெளிச்சமும் இதை கற்பதற்கு முன்பு எனக்கு இருந்த ஒரு மென்டல் ஸ்டாக்கம் என்னன்னு பார்த்தா பத்துக்கு நூறு மடங்கு சொல்லலாம் அவ்வளவு விஷயங்கள் நான் அந்த புத்தகங்களிலிருந்து தெரிந்து கொண்டிருந்திருக்கிறேன் அடுத்தாது இந்தியாவில் உள்ள எல்லா மொழிகளிலும் சம்ஸ்கிருதம் கலந்திருக்கிறது தமிழ்ல உள்பட கலந்துருக்கு கஷ்டம்னு சொல்றோம் நஷ்டம் இப்ப ஜன்னல்னு ஒரு வார்த்தை இருக்கு ஜன்னல் வார்த்தைக்கு சரியான சுத்தமான தமிழ் உங்களுக்கு வேணும்னா காலதர் வலிவாய் இந்த மூணுல எந்த வார்த்தையாவது நீங்க வீட்டுல யூஸ் பண்றீங்களா வலிவாய்னா காற்று வரக்கூடிய வாய் வலினா காற்று சாளரம் அல்லது கால் அதர் அதர்னா ரூட்டு கால்னா காற்று காற்று வரக்கூடிய ரூட் கால் அதர் இப்படி பல மொழிகளும் பல மொழிகளிலும் கலந்து இருக்கிறது உலகத்தில் எந்த மொழியும் தனிமொழியா தூய்மையா காட்ட முடியாது நீங்க அப்படி இருக்கிற போது நீங்க இந்த மொழியை கற்றுக்கொள்ற போது இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கு போனாலும் சில கீவேர்ட்ஸை வச்சுக்கிட்டு நீங்க அந்த லாங்குவேஜ் சீக்கிரமா பிக்அப் பண்ணிக்கலாம் அதனால இதை கற்பதுனாலே லாபமே தவிர நஷ்டம் இல்லை இந்த ஒரு வரலாற்று ஆசிரியர் பாருங்க ஒரு சோழராஜாவை பத்தி ஒரு கல்வெட்டு கண்டுபிடிச்சிட்டார் அது சோழராஜாவை பத்தி தான் நல்லா தெரிய தீர்க்கமா அவன் உரகபுரத்திலே இதை செய்தான்னு ஒரு இடத்துல வருது உரகபுரத்தை இதில் செய்தான் உடனே இவர் தமிழ்நாடு பூரா சுற்றுரா இருக்கு இந்த உரகபுரம் எங்க இருக்கு அப்படின்னு பட்டி தொட்டியெல்லாம் வந்து பஸ் பிடிச்சு ஆட்டோ பிடிச்சு வேன் பிடிச்சு போறாரு ஏன்னா ஒருவேளை இந்த உரகபுரம்ங்கிற ஊரு வந்து மாறி மருவி இந்த உரகடம் ஆகி அல்லது வேற மாதிரி இருக்குன்னு பார்த்தா மற்ற டீட்டெயில்ஸ் ஒத்து வர மாட்டேங்குது ரொம்ப கஷ்டப்பட்டு போய் எனக்கு கல்வெட்டுல இருக்குது சோழராஜா உரகபுரத்தில் உரகபுரம்னா நாகப்பட்டினம் உரகம்னா நாகப்பாம்பு புறம்னா பட்டினம் சம்ஸ்கிருத்த உரகபுரம் என்பது நாகப்பட்டினம் சோழராஜா நாகப்பட்டினத்தில் நாகப்பட்டினம் கோவிலுக்கு போய் பார்த்தா அதற்கான சான்றுகள் கிடைக்கின்றன அதனால ஓரளவு நம்முடைய அறிவை விருதி செய்து கொள்வதற்கு இது பயன்படுகிறது அப்போ சமுச்சித சமய ஆக்ருஷ்ட சிருஷ்டைகி பயோபிகி பாலினாலும் தண்ணீரினாலும் பாலுங்கிற போது பசுக்களுக்காகும் தண்ணீருங்கிற போது மேகங்களுக்காகும் தத்தானந்தாக பிரஜா நாம் சமுச்சித சமய ஆகிருஷ்ட சிருஷ்டைகி பூர்வாகனே விப்ரகீர்னா திசி திசி பூர்வாகனேனா காலையில விப்ரகீர்ணானா பல திசைகளுக்கும் அனுப்பப்படுதல் விப்ரகீரணம்னா பரவுதல் இது ரெண்டுக்கும் பொருந்தும் பசுக்களுக்கும் பொருந்தும் சூரிய வெளிச்சத்துக்கும் பொருந்தும் சூரியனுடைய கிரணங்கள் எல்லா இடத்துக்கும் போகுது பசுக்களும் காலையில வந்து எல்லா இடத்துக்கும் மேய்ச்சலுக்கு போகுது அப்போ காலை பொழுதிலே திசி திசினா பல்வேறு திசைகளுக்கும் திசைங்கிறது தான் இங்க வந்து அதே சொல் குறிக்கிறது திசை என்பது திசையில் பல்வேறு திசை நோக்கி என்ற அர்த்தத்திலே வருகிறது பல்வேறு திசைகளிலும் இந்த சூரியனுடைய கதிர்கள் பரவுகின்றன அதே மாதிரி பசுவும் எல்லா இடத்துக்கும் போகுது இப்போ பசு வந்து எல்லா நாட்டிலையும் காணப்படுகிறது இப்போ வந்து மேல்நாட்டில் பசு இருக்கு ஆஸ்திரேலியாவில் பசு இருக்கு உலகின் எல்லா நாடுகளிலும் நாம் பசுக்களை பார்க்கிறோம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் அந்த நாட்டினுடைய சீதோஷண நிலைமைக்கு ஏற்ப கொஞ்சம் ரஜோ குணமா கொஞ்சம் மாற்றமா இருக்கலாம் இப்ப வந்து விலங்கு ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறார்கள்னா சில பிராணிகள் சில நாடுகளில் காணப்படுவதில்லை இப்ப யாக் அப்படின்னு ஒரு மாடு இருக்கு இந்த மாடு இருக்க இது சிங்கத்தை விட வலிமையானது இந்த மாடு என்ன பண்ணுமா பத்து உதவிட்டுச்சுன்னா ஒரு சிங்கம் விட்டு சிங்க மாட்டை அடிக்க வரும்போது டக்குன்னு திரும்பிக்கிட்டு முன்னங்கால்களால உதைக்குமா முதல் உதவியிலேயே சிங்கத்தினுடைய உத்வேகம் குறைஞ்சு போகும் ஏழு எட்டாவது உதவி சிங்கம் செத்து போய்டும் ஆனா இந்த மாடு இந்த நாட்டில் இந்தியாவில இல்ல ஆனா பசுமாடு எல்லா நாட்டிலும் ஏதோ ஒரு வடிவில் இருக்கிறது இந்த விலங்கு ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் இந்த பசுமாடு கூட இப்ப அண்டார்டிகா மாதிரி இடங்கள்ல இல்லாம இருக்கலாம் ஆனா ஒரு விலங்கு இருக்குதுங்கிற நாய் நாய் வந்து உலகின் எல்லா பிரதேசங்களிலும் இருக்கிறது வெவ்வேறு ஜாதி வடிவிலை இருக்கிறது அங்க சுழற்சியில் இருக்கிறதுக்கு நாய்கள் அண்டார்டிகால பயன்படுத்துறான் அது வேற ஜாதி ஆனா நாய் தான் அது இப்படி பல்வேறு திசைகளிலும் பசுமாடுகள் மேய்ச்சலுக்கு போகின்றன திசி திசி இந்த திசைகள் என்பது அந்த காலத்துல இவங்க நினைக்கிறாங்க முன்னோர்களுக்கு திசைங்கிறது என்னன்னா இப்ப நீங்க வடக்கு நோக்கி நேரம் பூமி ஒரு இடத்துல முடிஞ்சு எண்ட் ஆஃப் தி வேர்ல்டு வரும் இது வந்து வடக்கு அங்க ஒரு கேட் இருக்கும் அங்க தடுப்பார்கள் காவலர்கள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க நம்ம முன்னோர்கள் அப்படின்னு சொல்றாங்க அது அல்ல இவர்களுக்கு தெரிந்திருக்கிறது இதே சூரிய சதகத்துல நீங்க வீட்டுக்கு போய் பதினெட்டாவது ஸ்லோகம் எடுத்து பாருங்க அதுல மாபெரும் விஞ்ஞான தத்துவம் என்ன சொல்றார் ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த மயூர கவி ஒரு மாபெரும் விஞ்ஞான தத்துவத்தை சொல்றார் அந்த பதினெட்டாவது ஸ்லோகத்துல என்னன்னா சூரியன் உதிப்பதும் இல்லை நம் கண்ணுக்கு அப்படி தெரிகிறதே தவிர சூரியன் அங்கேதான் இருக்கிறது இது ஞான திருஷ்டி உள்ளவர்களுக்கு இப்ப கலிலையோ இப்ப கண்டுபிடிச்சார் அப்போ உங்களுக்கு தெரியாம இருக்குதாங்கிறது நேரம் வடக்கு ஒரு வாசல் இருக்கு தெற்கு நோக்கி போய்கிட்டே இருந்தீங்கன்னா உலகம் முடிஞ்சு போகும் அங்க ஒரு வாசல் வரும் அப்படி நம்ம முன்னோர்கள் முட்டாள்தனமாக நம்பி இருக்கவில்லை அவர்கள் திசி திசி என்று சொன்னது இப்போ இங்க இருக்கிறத கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா இப்படி போனா கிழக்கு அப்படி போனா மேற்கு அப்படி ஒரு கணக்கு வச்சிருக்கிறாங்க அப்ப இங்கிருக்கிற கண்ணோட்டத்தில் எது வந்து திசையாக தெரிகிறது அப்படிதான் நம்ம பார்க்கணும் என்று சொல்லி திசி திசி என்று பல்வேறு திசைகள் என்பது இந்த பரத கண்டத்துக்குள்ளே எட்டிய திசை வரை கதிர்கள் பரவுகின்றன பசுக்கள் செல்கின்றன என்று சொல்றார் இந்த தாம்பரம் பக்கத்தில் சேலையூர் ஒரு ஊர் பிரபலமான இடம் அங்க ஆதிகேசவ பெருமாள் கோயில் ஒரு கோவில் இருக்கு இந்த கோவில் வந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோவில் என்று ஆய்வாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அங்க வந்து பாண்டிய ராஜாவுடைய மீன் இலச்சனை அந்த காணப்படுக மண்டப விதானத்திலே மீன் இலச்சனை பொறிக்கப்பட்டு இருக்கிறது ஏண்டா பாண்டிய நாடு மதுரபகம் சென்னை வந்து இப்படி வடக்கு தள்ளி இருக்கு அந்த காலத்து ராஜாக்களுக்கு திக் விஜயம் என்று ஒரு பழக்கம் இருந்தது ஒவ்வொரு ராஜாவும் தான் அரச பதவிக்கு வந்தவுடனே எட்டு திக்கும் சென்று தன்னுடைய ராஜ்யத்தை பரப்ப வேண்டும் என்று அப்போ சூரியனானது திசைதோறும் கதிர்களை பரப்புவது போலே உன் புகழை நீ எல்லா திக்குகளிலும் பரப்ப வேண்டும் என்று ஒரு ராஜகுமாரன் பிறந்த உடனே குலகுரு ஆசீர்வதிப்பார் அப்பதான் கங்கையும் கடாரமும் வென்ற சோழன் ஒரு பேச்சு வந்தது அது மாதிரி இந்த பாண்டியம்மன் அங்க போய் அங்க ஒரு கோயிலை கட்டிருக்கிறான் அது இன்னைக்கும் இருக்கு பெருமாள் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் ஆனால் பல பேருக்கு அது தெரியறதில்லை காதல் போட்டு பெருமாள் போய் சேவை நிறைவு இந்த திக்குகள் தோறும் சென்று பசுக்கள் விரமதி அக்னி சம்ஹார பாஜக விரமதி அப்படின்னு சொன்ன விளங்குகிறது ரமதி அப்படிங்கிற சொல் வந்து மகிழ்ந்து இலங்குதல் அர்த்தம் விரமதி என்றால் இந்த சூரியனுடைய கதிர்கள் பல இடங்களும் சென்று வெளிச்சத்தை கொடுத்து மக்களை மகிழ்வித்து மக்கள் மகிழ்வதை பார்த்து அந்த சூரியன் தான் மகிழ்கிறான் என்று அதுல கருத்து பொதியப்பட்டிருக்கிறது ஒரு காரியம் நம்ம செய்தோன்னா அதனால எல்லோரும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் அவன் தான் வந்து ஒரு சான்றோன் அவன் நல்லவன் அவன் தான் உயர்ந்த உயர்ந்தவன் நாம செய்யற காரியத்தினால பிறருக்கு துன்பம் வராம இருக்கணும் அப்படிங்கறதுல இந்த சூரிய பகவான் நோக்கமா இருக்கிறானா தன் கதிர்வீச்சினாலே இந்த உலகம் நன்மை அடைவதை பார்த்து அவன் சந்தோஷமாக இருக்கிறான் அவன் அந்த கதிர்வீச்சு எங்க போனாலும் நல்லதே செய்யுது அது மாதிரி சான்றோர்களும் என்று ஒரு ஸ்லோகம் உண்டு இந்த ராமானுஜர் வந்து சோழராஜாவுக்கு பயந்துகிட்டு மைசூர் பக்கம் மாறு போட்டு வாழ்ந்தார் பத்து பன்னெண்டு வருஷம் அங்கு போன இடத்துல சமண மதத்துக்கு மாறி விட்டிருந்த ஒரு இந்து மன்னனை இவர் வைணவன் அந்த ராஜா பேரு விஷ்ணுவர்தனன் அவன் வந்து இந்த ராமானுஜருக்கு நன்றியாக என்ன பண்ணினா அங்கே வைணவ கோவில்களை எழுப்பினான் இந்த கர்நாடகாவில் வேலூர்னு ஒரு ஊர் இருக்கு அந்த பேலூர் பக்கத்தில் கொய்சலா கொய்சலேஸ்வரர் கோவில் ஒரு கோவில் இருக்கு அந்த கோவில் கூட இந்த விஷ்ணுபுர்தன் கேட்டினானா அந்த கோவில் தரை எப்படி இருக்குதுன்னா அந்த கல்லுக்கு விஞ்ஞான ஆய்வாளர்கள் சோப் ஸ்டோன்னு பேர் கொடுத்துருக்கிறாங்க சோப் ஸ்டோன் அப்படின்னா சாதாரணமாக நடந்து போற போதே அதில் தண்ணியை ஊற்றி சோப்பை கரைச்சி விட்டா எப்படி ஒழுக்கும் அந்த மாதிரி ஒழுக்குமா அப்படி ஒரு கல்லினாலே அந்த தரை பாவியிருக்கிறான் ஆச்சரியமா இருக்கு வேற எந்த இடத்துலையும் அந்த மாதிரி கல் கிடைக்கல இவன் எந்த மலையில் போய் எடுத்துகிட்டு வந்தான்னு தெரியல என்று இன்று வரை அகழ்வாராய்ச்சித்துறையினர் ஆச்சரியப்படுகிறார்கள் ஒரு ஸ்தபதி தஞ்சாவூர் கோவில்களாக கட்டி விட்டார்கள் காவிரி கரையோரமா பாருங்க கும்பகோணம் பாருங்க திருச்சி பாருங்க தஞ்சாவூர் பாருங்க எங்க பார்த்தாலும் கோவில் தான் இவ்வளவு கோவில் கட்டுறதுக்கு கல் எங்க இருந்து கொண்டா தான் பிரான்ஸ்ல இருந்து கொண்டா லண்டன்ல இருந்து கொண்டு வந்தானே இந்த தஞ்சாவூரை சுற்றி இருந்த மலைகள் தான் இதுக்கு என்னடா ஆதாரம்னா சித்தர்களுடைய சூடிகள் நிறைய கிடைக்கின்றன அந்த ஏட்டுச்சுவடிகள்ல தஞ்சாவூர்ல இந்த இடத்துல நரிமலை அங்க பசுமலை இங்க கொடகு மலை பல மலைகள் குறிக்கப்படுகின்றன அந்த மலை இருக்கிற பெரும் சமதரை அல்லது பள்ளம் அல்லது ஆறு அல்லது டவுன் மலைக்கினுடைய அட்ரஸே காணாம் எங்கடா போச்சு இந்த கோவில் கட்டும் மன்னர்கள் வெட்டி கோவில் கட்டிவிட்டார்கள் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவில் கட்டின ராஜராஜ சோழன் அந்த கோவில் கட்டுறதுக்குரிய கல்லை வல்லம் ஊர்ல இருந்து கொண்டு வந்தானா அந்த வல்லம் அஞ்சு மைலோ அஞ்சு கிலோமீட்டரும் சாரம் வல்லம் வரைக்கும் கட்டி படிப்படியா படிப்படியா படிப்படியா கட்டி இந்த கற்களை உருட்டுக்கட்டைகள் மேல வைத்து இழுத்து கொண்டு வந்திருக்கிறான் அப்ப அவனுக்கு அந்த சயின்டிபிக் பிரின்சிபிள் லீவர் சிஸ்டம் தெரிஞ்சிருக்கு கிரேடியன் சிஸ்டம் தெரிஞ்சிருக்கு அதை மெல்ல கொண்டு வந்தா களைப்பு தெரியாது அழுப்பு தெரியாதுங்கிற ஒரு தத்துவம் தெரியாமலா இருந்திருக்கு இப்ப நீங்க போனீங்கன்னா நடந்து போறதுக்கு மாடி ஏறுறதுக்கு ஒரு பாதை வச்சிருப்பான் இந்த வீல் சேரை தள்ளிட்டு போறதுக்கு வளைஞ்சி வளைஞ்சு வளைஞ்சு ஒன்று போகும் அது ஏன் வளைஞ்சு போகுதுன்னா அப்படி வளைஞ்சு வளைஞ்சு போற போது நம்ம புசுக்குன்னு ஒரேடியா நேரம் ஏத்தனோம்னா யார் ஏறுறது அதனால அப்படி மெல்ல அதை கிரேடியன்ட் அதிகப்படுத்துறது அதுல வல்லம் என்ற ஊரிலிருந்து அனைத்து கற்களையும் கொண்டு வந்தான் அங்கிருந்த ஒரு மலையை காலி பண்ணி இருக்கிறான்னு அப்படின்னு சொல்லி அப்படி இவ்வளவு தூரம் செல்கிற இடத்துல எல்லாம் நன்மை செய்த ராமானுஜர் விஷ்ணுவர்தனாலே இந்து மதம் மறுபடி தலைக்கு செய்தார் அந்த கோவில்ல கருங்கல்லாலான ஒரு பெரிய பானை வாசல்புரத்துல இருக்கிறதெல்லாம் கருங்கல்லுமா பெரும் பானை ஒன்று செய்து வைத்திருக்கிறார் ரொம்ப ஆசரியமான ஒரு விஷயம் இதெல்லாம் ராமானுஜர் என்று சூரியன் சென்ற இடத்திலே பரப்பிய கதிர்வீச்சு விரமதி அக்னி அக்னி சம்ஹார முடிவிலே கதிர்கள் சுருக்கப்படுகின்றன அதத்தான் சொல்ற கதிர்கள் என்ன பண்ற ூ தெரியுமா பகல் வேளையிலே மாலை பொழுது வரைக்கும்திர்களை அவ பரப்ப முடியும் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேல உஷ்ணத்தை அந்த பூமி தாங்காது அதனால கதிர்களை குறைச்சி அவன் குளிர்ச்சியை தருகிறான் அதைத்தான் நம்ம அங்க பாக்குறோம் சம்ஹார பாஜக பாஜக ஒளி சமுஹாரன்னா சுருங்குறது சங்குச்சித்தம் அகனின் நாள் முடிவிலே கதிர்கள் சுருங்குவதை சொல்ற அதாவது விரித்தல் சுருக்குதல் இப்ப பந்திக்கு போய் சாப்பிடறது தெரியும் வாழை இலை இருக்க அந்த வாழை இலையை நம்ம போன உடனே தடால்னு விரிச்சு எல்லா ஐட்டம்ஸும் வச்சு பரப்பி சாப்பிடுறோம் முடிஞ்ச உடனே என்ன பண்றோம் அந்த வாழை இலையை மூடுறோம் அது சூரியனானவன் தன் கதிர்களை பரப்பி பிறகு சுருக்குகிறான் இந்த இலை விஷயமா ஒரு சின்ன குறிப்பு உங்களுக்கு சொல்றேன் இலையினுடைய முன்புறம்தான் மேல்புறம் தான் சாப்பிடணும் இலையினுடைய பின்புறம் சாப்பிட்றதுக்கு தர்மசாரம் என்ற நூல் தடுக்கிறது சில பேர் வந்து வாழை இலையை இப்படி திருப்பி போட்டு அந்த காம்பு எடுத்து மடிச்சு அதுல இட்டி முடிச்சு கொடுத்துறான் ஹோட்டல்ல அது அப்படியே கொண்டாந்து வீட்டில் வச்சு அப்படியே வச்சு சாப்பிட்றாங்க இலையின் பின்புறம் அப்படி சாப்பிட்டா தரிதிரம்னு சொல்லியிருக்கு அதனால இனிமே அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க ஆனா அதுக்கு ஒரு எக்ஸப்சன் சொல்றாரு தர்மசாரம் ஒன்று மட்டும் பின்பக்கமா வச்சுலாம் தாமரை இலையை முன்பக்கமும் வாழை இலைய பின்பக்கம் தடுக்கிறார்கள் ஏன்னா இப்ப நான் பெரும்பாலான ஹோட்டல்கள் ஏன்னா அப்பதான் வளர்க்கறதுக்கு பேக் பண்றதுக்கு வசதியா இருக்குன்னு சொல்லி ஹோட்டல் அந்த மாதிரி பண்ணிடறான் இப்போ சம்ஹார பாஜக சுருக்கும் அந்த ஒழி கதிர்கள் அவ எப்படிப்பட்டவை தீப்தாம் பய உதன்வத் அறிவிப்புங்க இந்த சூரிய சதகம் புஸ்தகம் வந்து செகண்ட் பேட்ச் வாங்குறதுக்கு சில பேர் பேர் கொடுத்திருக்கீங்க இல்லையா அந்த புஸ்தகம் ஆர்டர் பண்றதா இருந்தாலும் நீங்க அவர்ட்ட கொடுத்தீங்கன்னா அவர் ஏற்பாடு பண்ணுவார் இப்போ தீப்தாம் பய உதன்வத் உத்தார இது என்ன சொல்ற தீப்த அப்படின்னு சொன்னா மிக பிரகாசமான லூமினன்ட் வெரி பிரைட்னு அர்த்தம் கதிர்கள் அது சூரியனுடைய கதிர்கள் தீப்த அம்சுங்கிற அம்சுனா கதிர்கள் தீப்தானா பிரகாசமான வெகு பிரகாசமான கதிர்கள்ங்கிற நரசிங்க பெருமாளுடைய இந்த பிடரிமயிலிருந்து அப்படி ஒரு வெளிச்சம் போனதாக சொல்லுவாங்க இந்த நரசிங்க பெருமாள் சம்பந்தமா ஒரு குறிப்பு செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் சிங்க பெருமாள் கோவில் கோவில் இருக்கு அநேகமா அவங்களை எல்லாருக்கும் போயிருப்பாங்க அந்த சிங்கப்பெருமாள் கோவிலுக்கு பாட்டலாதின்னு பேர் ஒரிஜினலா ஒரிஜினலான பேர் வந்து பாட்டலாத்திரி அங்கே ஜாபாலி முனிவர் தபம் செய்தாரான் கடும் தவம் செய்தாரான் ஏன்னா நரசிங்க பெருமாள் பிரகலாதனுக்கு அருள் செய்த காட்சியை அவர் பார்க்க முடியவில்லை நான் அதை பார்க்கணும் மறுபடியும் அதை டிராமாவை நடித்து காட்டணும்னு கேட்டாரன் கருடாழ்வார் இதே மாதிரி கேட்டார் அவருக்காக அகோபிலத்தில் ஒம்போது இடங்களில் அவர் பெருமாள் செய்து காட்டினார்னு இந்த பாட்டலாதிரி என்ற இடத்துல பெருமாள் தோன்றினாரான் அதுக்கப்புறம் அவர் வந்து சால கிராம கல்லினால் மூலவராக அங்கே சமைக்கப்பட்டிருக்கிறார் அந்த சிங்கப்பெருமாள் கோவிலுக்கு ஒரிஜினலான பேரு அதில் வந்து ஜாவாலி முனிவர் தவம் செய்த கொகையும் அங்கே இன்னைக்கு இருக்கு அந்த ஜாவாலி முனிவர் வந்து ஒரு வரம் கேட்டாரான் என்னென்ன இந்த கோவில வந்து சேவிக்கிறவங்களுக்கு நீங்கள் பிரகலாதனுக்கு அருள் செய்த போது எவ்வளவு பிரகாசமாக நீங்கள் செய்தீங்களோ அவ்வளவு தூரம் கருணை செய்ய வேண்டும் அவருடைய துன்பங்கள் நீங்க வேண்டும் அந்த மாதிரி அனுகிரகிக்கணும்னு வர கேட்டாரான் அதனால சிங்கபெருமான கோயில போய் சேவிக்கிறவங்களுக்கு நரசிங்கபெருமானுடைய விசேஷ கடாட்சம் கிடைக்கும் என்று ஸ்தலபுராணம் சொல்லுகிறது இந்த தீப்தாம்சோங்கிறத போது நான் அதை டச் பண்ணபடி வந்தது தீப்தாம் சோகோ தீர்கீர்கால் நீண்ட இப்போ அந்த உலக வாழ்க்கையினுடைய துக்கத்தையெல்லாம் அவன் சூரியன் போக்குகிறான் அப்படிங்கிறதுக்கு சொல்றார் தீர்கவ பய உதன்வத் உத்தார நாவ என்ன முடிவில்லாத நீண்ட துக்கங்களுக்கு இருப்பிடமான இந்த பபசாகரம் என்ற கடலில் இருந்து கைதூக்கி விட்டு காப்பாற்றும் கப்பல் யார் தானே சூரிய நாராயணன் தீர்கது தீர்கில்லாத துக்கம் துக்கம் எல்லாமே வந்து உடனே முடிஞ்சிருதா அது சின்ன துக்கம்னா பரவாயில்ல சில துக்கங்கள் பழச நினைச்சாலே வருத்தமா இருக்கு சாகர கொடுமைகள்ஷம் பத்து வருஷம் சில வியாதிகள் வந்தா போறது கர்ம வியாதியெல்லாம் அஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷம் போட்டு பாத்திரம் தீர்க்குக்கம் நீண்ட முடிவில்லாத துக்கங்கள் அந்த தீர்குக்கிரப அந்த முடிவில்லாத துக்கங்கள் நிறைந்த இந்த உலகம் பிரபவ என்றால் அது நிறைந்த அது உற்பத்தியா இருக்கிற உலகம் மனிதனுடைய ஹார்ட் பீட்டு நிமிஷத்துக்கு நிமிஷம் அதிகமாகுது ஒவ்வொரு சம்பவத்தினால ஒரு சின்ன விஷயத்தினால எந்த நியூஸ் எப்ப காதல வந்து விடுன்னு சொல்ல முடியாது உடனே ஹார்ட் போயிடுது ஏன் காரணம் என்ன அப்படின்னா இப்போ சொந்தமாக பிசினஸ் நடத்துற முதலாளிகள்லாம் பெரும்பாலும் நூத்துக்கு தொண்ணூத்தொன்பது பெர்சென்ட் பிபி ஏறி ஹார்ட் அட்டாக்ல தான் சாகிறாங்களாம் காரணம் பிசினஸ்ல வந்து திடீர்னு மேலே போகிறாங்க திடீர்னு கீழே போயிடறாங்க மார்க்கெட் டல்லா இருக்குது டென்ஷன் கவலை நம்ம லேபரர்ஸை விட்டு நம்பி ஒப்படைச்சிட்டு வந்துட்டோமே அவன் என்ன செய்யறானோ எதை செய்யறானோ பல இடங்களில் பிரான்ச் தொடங்கி இருக்கிறோமே அங்கே எப்படி வியாபாரம் இங்கே எப்படி வியாபாரம் என்று கவலைகளாலே அவர்கள் இதய துடிப்பு அதிகமாகிறது நார்மலாக உங்களுக்கு கவலை இல்லாமல் இருந்ததுன்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் தடவை இந்த இதயம் துடிக்கிதான் அதை டாக்டர்கள் கணக்கு நம்பர் ஒரு லட்சம் தேட சும்மா இல்ல கடவுள் எவ்வளவு பெரிய கருணை சீரா இருப்பாங்க நீங்க ஹார்ட்டையே மறந்துடுறீங்க இப்ப உட்காந்து கேட்டு ஹார்டை பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்க அப்பவும் அந்த ஹார்ட் உங்களை மறக்கறது இல்ல அது கணக்கா துடிச்சுட்டு இருக்கு தூங்கிடுறீங்க அந்த உலகத்தையே மறந்துடுறீங்க அப்பவும் அந்த ஹார்ட் ஒழுங்கா துடிச்சுட்டு இருக்கு உள்ள அந்தரியாமே அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறான் அப்போ நாம ஹார்ட்டுக்குள்ள ஆண்டவன் இருக்கிறாங்கிறத மறக்கிற போது நாமல்ல இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற கவலை வர்ற போது ஹார்ட் வேகமா துடிக்குது அதுக்கு ஒரு கவிஞர் சொல்றாரு அது ஹார்ட் ஏண்டா துடிக்குதுன்னு அதை தீக்கிறவன் இருக்கிறான்டா அதை விட்டு விட்டு நான் தீக்கணுமே இந்த கடனை நான் அடைக்கணுமே நான் எப்படி சமாளிக்க அழுவிறா அப்படின்னு மனிதனுடைய கவனத்தை அந்தரியாமி பகவான் பக்கம் திருப்புவதற்காக இதய துடிப்பு வேகமாகிறது என்று ஒரு கவிஞர் சுவையாக எழுதி வைத்தான் அது மாதிரி இப்போ இதய துடிப்பு எந்த நேரமும் அதிகமாகும் எண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கை இது தீர்க்க பிரபவ பவ பய பவ பய என்றால் இந்த கார்மிக் சைக்கிள் பிறந்து இறக்கும் இந்த சைக்கிள் இருக்குதே அதான் பவசாகரம் பிறந்தார் எல்லாம் இறப்பார் இறந்தார் எல்லாம் பிறப்பார் மாறி மாறி நடக்கக்கூடியது அப்படி அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில ஒரே ஆனந்தம் உல்லாசமயமான வாழ்க்கையாக இருக்குது அப்படி உல்லாசமாக இருந்தால் என்ன தெரியுமா ஆயிடுது நீங்க கவனித்து பார்க்கலாம் உலக சரித்திரத்தில் எந்தெந்த நாடுகளில் ஒரேடியாக ஜாலியாக இருந்தாங்களோ ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் அந்த திடீர்னு எவனாவது ஒருத்தம் படையெடுத்து வரும் படையெடுத்து வந்தால் யுத்த காலம் இப்போ மேல் நாடுகளில் ரொம்ப ஆனந்தமாக வாழ்க்கை கழித்த போது ரெண்டு உலக மகா யுத்தங்கள் வந்தன அந்த உலக மகா ஹிட்லர் பண்ண அட்டாவடிகளாக எவ்வளவு தாங்க முடியாமல் இருந்தது காரணம் என்னன்னா மித மிஞ்சின சுகபோகங்கள் அப்போ அதுக்கு ஆண்டம் வந்து ஒரு காம்பன்சேஷன் வைக்கிறான் அந்த மாதிரி ஒரு ஓவியர் பிகாசோ பற்றி உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஓவியர் பிகாசோ மாடர் நாட்டில் நல்லா அவர் என்ன பண்ணா ஒரு தடவை ஹிட்லருடைய அநியாயங்களை எல்லாம் படங்களாக வரைந்து வைத்தார்கள் எக்ஸிபிஷன்ல ஹிட்லரால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய துன்ப இந்த நியூஸு ஹிட்லர் காத்துக்கு போச்சான் டேய் எழுதிட்டு போடா அவனை அப்படின்னு சொல்லி ஏண்டா யாரை கேட்டால் அந்த படம்லாம் வரைஞ்சேன் இந்த படம்லாம் உன் வேலை தானா அப்படின்னா அதுக்கு அவன் சொன்னானா இதெல்லாம் ஏன் வேலை இல்லைங்க உங்கள் வேலை வரைஞ்ச தாங்க நான் இது செய்ததில் நீங்கள் தான் செஞ்சீங்க படம் தாங்க நான் வரைஞ்சேன் அப்படின்னேன் அவனுக்கே சிரிப்பு வந்து போடா போடா அப்படின்னு விட்டானா அவ்வளவு கொடுமைகள் செய்திருக்கா ஹிட்லர்னு சொன்னாலே அந்த பக்கம் பயந்து நடுங்குவாங்க ரஷ்யாவிலிருந்து சில சோல்ஜியர்ஸ பிடிச்சிட்டு வந்து இந்த ஹிட்லர் என்ன பண்ணான் கோய்பல் ஒரு அசிஸ்ட்டு ஒரு விபரீதமான மருத்துவ ஆராய்ச்சியிலே நாட்டம் உள்ளவன் பனி கட்டியில நின்னான்னா கழுத்து வரைக்கும் எவ்வளவு நேரம் கழிச்சு சாவான் ஆராய்ச்சி இந்த ஆராய்ச்சிக்கு தேவை அது ஹிட்லர்கிட்ட சொன்னான் ரஷ்யாவிலிருந்து பிடிக்கப்பட்டு வந்த இந்த வீரர்களை அந்த ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தினார்கள் நிர்வாணமாக கழுத்து வர பனி நீரில் மூழ்க வச்சு டைம் குறிச்சிக்கிறதுலேயே பதினோரு மணிக்கு இறக்கி இருக்கிறோம் எப்போ பணமாகிறான் குறிச்சிக்கோங்க அப்படின்னு இதில் என்னென்ன சில பேர் ஒரு மணி நேரத்தில் சேர்த்து போவான் சில பேர் பதினோரு மணி நேரம் கழிச்சி சாவான் அவன் அவங்க உடம்பை பொறுத்துது அதை பற்றி ஆராய்ச்சி எந்த மாதிரி உடம்புள்ள ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்கிறான் எந்த மாதிரி உடம்புள்ள சீக்கிரம் சேர்த்து போகிறான் இப்படி சித்திரவதை பண்ணி எத்தனை பேரை கொண்டாந்து தெரியுமா அவன் ஹிட்லரு இறக்கம்ங்கிற பேச்சுக்கே இடமில்லாத அறக்குத்தனமான ராவணம் கூட இவ்வளோ மோசமாக செய்ததாக எங்கேயும் நம்ம படிக்கல ராமாயணத்திலும் கிடையாது எங்கேயும் கிடையாது இதெல்லாம் ஏன் நடக்குது ஒரு சமுதாயமானது இறைவனை மறந்து மிதமெஞ்சின போகத்தில் ஈடுபடுகிற போது கலியுகம் ஆரம்பம் வரைக்கும் இந்த நாட்டில் உள்ள நுழைய முடிஞ்சதா கலியுகம் ஆரம்பிச்ச பிறகு நம்ம நாட்டு மன்னர்கள் உல்லாச கேளிக்கைகளில் ஈடுபட்டார்கள் இந்த நாட்டை காக்க வேண்டும் என்ற கடமையிலிருந்து வழுவினார்கள் வந்தால் அங்கிருந்து அரபு நாடுகளில் இருந்து உள்ள நுழைஞ்சான் ஒரு ஒருத்தனாக நுழைஞ்சான் தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஆண்டு காலம் பிரளயகாலம் என்று சொல்லப்படுகிறது அதாவது இன்றிலிருந்து அறுநூறு ஆண்டு காலத்துக்கு முற்பட்ட காலத்தை பிரளயகாலம் என்கிறார்கள் நாற்பத்தெட்டு ஆண்டு காலம் ஒரு கோவில்லேயும் பூஜை கிடையாது ஹோல் தமிழ்நாடு எல்லாம் இந்த முஸ்லீமுடைய ஆதிக்கம் அந்த கோவில்கள் எல்லா அசிங்கங்களும் நடந்தன இதுக்கு காரணம் என்னன்னா இந்த நாட்டு மன்னர்கள் நாட்டை காப்பது என்ற சத்திரிய தர்மத்தை விட்டு வழிவினார்கள் சரி மக்கள் கொடுக்குற வரிப்பணம் நம்ம ஜாலியாக இருக்கிறது தான் அப்படின்னு ஒரே சந்தோஷமாக மக்களும் அதே மாதிரி கெட்டுப்போனார்கள் அவர்களை தண்டிப்பதற்கு தான் யுத்தங்களை பகவான் அனுப்புகிறான் அது வந்து பிளஸ் உதன்வத்து ரெண்டும் சேர்ந்தது உதன்வத் சமுதிரம் அந்த சமுதிரத்திலிருந்து உத்தார நாவக அப்படிங்கிற உத்தார கை தூக்கி விடுற நாவக அதாவது இந்த சமுதிரத்துல விழுந்தவன் நீந்தி கரை சேர முடியாது இவங்க வந்து நல்ல பெயர் வச்சாங்க ஆற்றில் விழுந்தவன் சொல்றது இல்ல சமுதிரத்தில் விழுந்தவனுங்கிறான் பிறப்பு கடல் அதை வந்து ஒருத்தரும் காட்டாற்று விழும்னு சொல்லல குளம்னு சொல்லல கிணறுன்னு சொல்லல ஏன்னா அதுல விழுந்தவன் எப்படின்னு தப்பிச்சிருவான் கெட்டிக்காரனா இருந்தான்னா சமுதிரத்துல நடு சமுதிரத்துல விழுந்துட்டான்னா எவ்வளவு பெரிய நீச்சல் வீரனா இருந்தாலும் அவன் கையில வலிமை இருந்தா கூட கீழே இருக்கிற சுறாமியன் விடாது திமிங்கிலம் விடாது கடல் வாழ் ஜந்துக்கள் எத்தனை இருக்கு எல்லாருக்குமா டால்பின் வந்து காப்பாத்தும் சில பேருக்கு தான் காப்பாத்தும் காப்பாத்தன் இப்படி கடல் வாழ் ஜந்துக்களுக்கு நீந்தி நீந்தி கை ஓய்ந்து போகிறது சில சமயத்துல கரையை நோக்கி போறதாரு நடுக்கடல் நோக்கி போவான் மூணு நாள் நாலு நாள் நீந்தி அதுக்கு மேல நீந்த முடியலைன்னு அப்படியே விட்டுருவான் மூலிகை சாக வேண்டியதுதான் அப்படிப்பட்டதுதான் இந்த பிறப்பு இறப்பு கடல் அதுல இவன் வந்து கை தூக்கி விடுறானா அது எப்படி சொல்றாங்க எல்லா பெருமாள் கோயிலுக்கும் போய் பாருங்க பெருமாள் வந்து ஒரு கையை வந்து அபயஹஸ்தமாவோ வரதஹஸ்தமாவோ காட்டி தன் பாதத்தை நோக்கி காட்டுவார் திருப்பதி வெங்கடாஜபதி எப்படி இருக்கிறார் ஒரு கைய பாதத்தை நோக்கி காட்டுறாரு என்னன்னா இந்த பிறவி கடலிலிருந்து நீ கரையேறுவதற்குரிய கப்பல் இதோ என் திருவடி தான் வந்து பிடிச்சுக்கோ உன்னை தூக்கி விட்டுறேன் அப்படின்னு சொல்லி கையை காட்டுறாரு ஆனா யாரும் திருவடியை பார்க்கற மாதிரி தெரியல உண்டியில் போடுறாங்க நூறு கேட்கிறாங்க வர நூறு ரூபா போட்டிருக்கிறோம் அடுத்த வருஷம் வரும்போது இந்த நூறு ஆயிரம் மடங்காக எனக்கு பலன் தர வேண்டும் அப்படின்றான் அப்ப மேலும் மேலும் இவங்க பவசாகரத்துல விடுகிறதுக்கான வழிதான் பண்றான் இந்த சிவபெருமான பற்றி சொல்லும் ஐந்து வகை நடனங்கள் சொல்லுவார்கள் அதே மாதிரி பெருமாளுக்கு அந்த ஐந்து வகை நடனங்கள் சொல்லுவார்கள் அதுல ஒரு நடனம் என்னடா அப்படின்னு சொன்ன அனவரத தாண்டவங்கிறது இந்த மாதிரி பவசாகரத்திலே விழுந்திருக்கிறவர்களை காப்பதற்காக பெருமாள் தன் திருவடியை நோக்கி கைய காட்டுறான்ல அதுக்கு வந்து அது ஒரு தாண்டவ முதிரைன்றான் இப்ப பரதநாட்டியத்தில் பல வகையான முதிரைகள் காட்டுகிறார்கள் சில பேர் இப்படின்றான் சில பேர் இப்படின்றான் அதெல்லாம் வந்து முதிரையில பல பேரும்தான் அது மாதிரி இது ஒரு முதிரை என்னடான இது ஒரு தாண்டவம் என்ன தாண்டவம் அனவரத தாண்டவம் நித்திய காலமும் உன்னை காப்பாற்றக்கூடிய ஒரு தாண்டவ முதிரை என்னை பற்றி கொள்கிறான் மீதி என்னன்னா கிருஷ்ணனா கொடக்கூத்து ஆடினானே அற்புத தாண்டவமா ஒரு கரத்தால் ஒரு கரத்தால் வைகுண்டத்தையும் காட்டக்கூடியது அனவரத தாண்டவமா கோபிகளோடு ஆடிய குறைவை கூத்து ஆனந்த தாண்டவம் இரணியனை அழித்து நரசிம்மர் மெய்சிலிருத்தது சங்கார தாண்டவம் அடுத்து ஆளிலே பாலகிருஷ்ணன் கைகால்களை உதைத்துக் கொள்வது பிரளைய தாண்டவங்கிறான் பகவான் கண்ணனாக ஆலையில படுத்துக்கொண்டு கால் வரல வாயில வச்சு சப்பிக்கிட்டு கைய கால உதச்சிக்கிறான் எழுந்து நடக்க முடியாம இருக்கிற போது அவங்களுக்கு ஏ ஊன்னு கத்திக்கிட்டு அவங்க விளையாடுறாங்கன்னு அர்த்தம் அது புட்பாலோ ஹாக்கியோ கிரிக்கெட்டோ விளையாடுறாங்க அதான் அவங்களுக்கு அந்த மாதிரி கண்ணன் உதச்சிக்கிறான் கால அவன் என்ன கேம் விளையாடுறானா அப்படின்னு கேட்டா அதுக்கு பேர் என்ன பிள்ளைய தாண்டவனுக்குறான் அவ்வளவு முழுங்கிட்டன்டா வயித்துக்குள்ள இருக்கு பிள்ளையம்டா அப்படின்னு சொல்லி ஒழுங்கியது ஜீரணமாகறதுக்கு அவன் தாண்டவன் என்று வைணவத்திலே தமாஷாக சொல்லுவார் இந்த பவசாக விழுந்தவனை உத்தார தூக்கி விடக்கூடிய கப்பல் லான்ச்சு அல்லது படகு எது வேணாலும் சொல்லலாம் இப்போ பலி சக்கரவர்த்திய பகவான் தலைமையில கால் வச்சு அமுக்கி போட பாதாளத்துக்கு நினப்பினார் அப்ப ஒருத்தன் கேள்வி கேக்குறாங்க அவன் இந்திரன் விஷயத்துல பண்ணது தப்புதான் ஆனா அதுக்காக அவன் காலம் போல அவன் பாகவதனா இருந்திருக்கான் உத்தமனான வைஷ்ணவனா இருந்திருக்கான் அதுக்கு ஒன்னும் பலன் இப்படியா போய் கீழே தள்ளுறது அப்படின்னு அவங்க பாகவத புராணத்தை முழுக்க படிக்காம பேசுறாங்க பலிச்சக்கரவர்த்தியை பாதாளலோகத்துக்குள்ளே அழுத்தியவன் அதுக்கப்புறம் என்ன பண்ணான் தெரியுமா நீ இங்கே அரசாழ்கிறவரை நான் உன்னுடைய நாட்டுக்கு துவார பாலகனாக இருப்பேன் என்று வாட்ச்மேன் டூட்டி பார்த்தான் ஒவ்வொரு நாட்டிலேயே ராஜாக்கள் வந்து தளபதியினுடைய முக்கியமான ஆள்களை வாயிற்காப்போனாக வைத்திருப்பார்கள் சென்ட்ரி ட்யூட்டிக்கு சென்ட்ரி டியூட்டிக்கு பெருமாளே இருந்தார் மகாபலி சக்கரவர்த்தி காரணம் என்னடானா எனக்கு முக்கியம் செல்வம் அல்ல இவனுடைய செல்வத்தை பிடுங்கி நான் வந்து இந்த ரெண்ட கொடுக்கணும் அவன் கொடுத்துட்டான்ல அதுக்கப்புறம் எனக்கும் இவனுக்கும் பகை இல்லை இவன் நல்லவன் இவன் உத்தமன் வைணவன் அதனால இவன் மேல நான் கொண்டிருக்கிற அன்பை காட்டுவதற்கு நான் என்ன செய்யணும் நான் அவனுக்கு தொண்டு செய்கிறேன் அர்ஜுனனுக்கு சாரதியா இருக்கலையா திரௌபதிக்கு சேலை கொடுக்கலையா அது மாதிரி இவனுக்கு நான் வாட்ச்மேன் டூட்டி பாக்குறேன் நினைக்க கூடாது அவன் தானுவ குலத்திலே பிறந்தது இவ்விதமாக செய்கிறான் பிறந்தாலும் அந்த ஆத்மாவுக்கு காப்பாற்ற வேண்டும் வேண்டியவற்றை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவன் இந்த பபசாகரத்திலே விழுந்து அழுதுகிறவனுக்கு கைதூக்கி காப்பாற்றும் கப்பலாக இருக்க மாட்டானா இந்த சூரிய நாராயணன் எப்படி இருக்கிறான் உத்தார பெருக்கு மொட்ட மாடியில் இருந்து பார்த்தாலும் தெரியும்ல காற்று புகாதபடி மூடிடுறாங்க சுத்தமா இந்த பில்டிங் மேப் இருக்கு அதாவது வாங்கணும் இல்லையா அதுக்கு வந்து ப்ளூ பிரிண்டில் கேட்பாங்க காற்று வெளிச்சம் வர்றதுக்கு இந்த வீட்டில் எங்க எங்கே இடம் விட்டுருக்குறீங்க அப்படின்னு அதுக்கு பொய்யா ஒரு மேப்பை போட்டு காமிச்சு சில பேர் ஆஃபீஸர்களை சரி பண்ணி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒரே அட்டப்பு ஏண்டா அப்படின்னா அது அஞ்சு சி ஆறு சி நான் அப்படி திறந்து விட்டு ஆபத்து இல்லை அப்படின்றாங்க ஏன்னா அந்த மாதிரி பணத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக அவங்க ஒரு கார்பன் டை ஆக்சைடு சுவாசி சுவாதி அந்த பணத்தை சுவாசிக்கிறதுக்கே வழியெல்லாம் போய்டுது அப்புறம் அந்த மாதிரி ஆளுநர் மொட்டமாடிக்காது மொட்டமாடிக்கு போனால் ஈஸிலி அவைலபிள் காசு இல்லாம போவான் அப்போ அந்த சூரிய நாராயண பெருமாளை வழிபட்டு என்ன சொல்றார் அவன் எதற்காக ஒளி ஒளி அந்த கையை நீட்டுகிறான் உன்னை தூக்கி விடுறதுக்கு தான் பிடிச்சிக்கோன்ற உபனிஷேதங்களில் ஒரு வரி வருது அழகா என்னன்னா சூரிய ஒளியானது ஒவ்வொரு மனிதனுடைய பிரம்மரந்திரத்தின் வழியாக நுழைகிறது இங்க இருக்கிற இடத்துக்கு பிரம்மரந்திரம்னு பேரு சூரியனுடைய ஒளி எல்லா மனுஷனுடைய பிரம்மரந்திரன் வழியாக நுழைகிறதான் உள்ள இறங்குற போது சில பேர் கதவை திறந்து விடுறாங்களா சில பேர் கெட் அவுட்னு சொல்லிடுறாங்க அதனால சில பேருக்கு இங்கேயே நின்னுடுறான் கொஞ்சமாவது இந்த பகவத் விஷயங்களை நாட்டம் உள்ளவனுக்கு ஹிரதயம் வரை இறங்குகிறான் அதே உபநிஷத்து என்ன சொல்லுது முக்தி அடைகிற நிலையில இந்த ஆத்மாவானவன் பிரம்மரந்திரத்தின் வழியாக சூரியனுடைய கதிர் சங்கிலிகளை பிடித்துக்கொண்டு அப்படியே உயிரானது இதயத்தை விட்டு அப்படியே கிளம்புதுன்னு சொல்றான் அப்படியே நேராக சூரிய மண்டலத்துடையா போயிடுது அவன் மோட்சத்தை அடைகிறான்னு அப்போ அந்த விஷயத்தை நினைக்கணுங்க எப்படிடா சூரிய நாராயணன் வந்து உங்களுக்கு கை தூக்கி விடும் கப்பல் அப்படின்னா அவனுடைய ஒளி உங்க மேலே படும்போது மனசுக்குள்ளே எந்தருமானோ எனக்குள்ளே புகுந்து என்னை சுத்தப்படுத்தும் என்னை காப்பாற்றணும் என்னை கை தூக்கி விடும் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா சரண் உள்ளே இறங்கிடாது ஆனால் நாம் வந்து மொட்டைமாடிக்கு போறோம் சூரியனையும் பார்க்குறோம் எதுக்கு தலகாய வைக்கிறது ஒரே ஈரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கிண்டி கிண்டி விட்டு சூரியனுக்கு டாடா காமிச்சிட்டு வந்துடும் அப்போ அவர் என்ன சொல்றார் நான் வந்தேன் விழுந்தேன் உனக்குள் நுழைய முடியவில்லை என்ன சொல்ற எளிமையான முறையில அடைவதற்கு உங்களுக்கு ஒரு வழி அன்றாடம் பிரஜ இல்ல மறந்துடுறீங்க விட்டுடுறீங்க அதான் இங்க சொல்ற தீர்க்க துக்க பிரபவ பவ பய உதன்வ துத்தார நாவகா காவோபக பாவனானாம் பரம பரிமிதம் காவகங்கிறதுக்கு இந்த இடத்துல சூரியனுடைய அருள் ஒளி கதிர்கள் என்றும் வச்சுக்கலாம் பசுமாடுன்னு வச்சுக்கலாம் மலை மழை கதிர்களை கொடுக்கறாங்களே அப்படி வச்சுக்கலாம் காவகங்கிறதுக்கு சாதாரணமாக வந்து பசுமாடுன்னு தான் போயிரு காவகோ காவகங்கிறது பசுக்கள் என்று சொல்படும் இந்த பசுக்கள் என்ற ஒரு வார்த்தையினாலே சூரியனுடைய அரு அருட்கதிர்களையும் குறிக்கிறார் ஏனான ரெண்டு வார்த்தை போட்டு இப்ப நான் உங்களுக்கு விளக்கி சொல்லும் இது பசுவையும் குறிக்கும் இது சூரியன் கதிர்களையும் குறிக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி அவர் டபுள் வார்த்தை போட்டார்னா அவருக்கு கவி அடங்காது எப்பவுமே வந்து சுருக்கமாக எழுதும் சுருக்கமாக எழுதி பழகிறது தான் திறமை எளிமையாக சொல்றதுங்கிறது வேற விஷயம் வந்து கவிதை எழுதுகிற போது கட்டுரை எழுதுகிற போது பெருக்கமான விஷயத்த சுருக்கமாக எழுது ஒரு அறிஞர்கிட்ட ஒருத்தன் கேட்டான் சுருக்கமாக எழுது சுருக்கமாக எழுதுன்னு சொல்கிறீங்க கார்டில் எழுத ஆரம்பித்தேன் கார்டு பத்தலை அப்போ இதுக்காக இன்னொரு கார்டு போட முடியுமா எந்த கார்டு முதல்ல போய் சேரும்னு தெரியாது அவன் செகண்ட் கார்டை படிச்சுப்பிட்டு என்னோட தலை இல்லாமல் இருக்குன்னு நினைப்பான் அதுக்காக தூக்கி போட்டு ஒரு இன்னும் லெட்டர் எடுத்தேன் இதுல கொஞ்சம் எழுதலாம் பார்த்தா இன்னென்னும் பத்தலை அடுத்தாப்புல வந்து அஞ்சு ரூபா கவர் எடுத்து ஒரு ஃபுல்ஸ்கே பேப்பர் எடுத்தா அது மூணு பேப்பர் ஆயிடுச்சு அங்கே போய் வே பண்ணி பார்த்தா இன்னொரு அஞ்சூறு ஸ்டாம்பு போட்டுன்ட்டு இந்த சுருக்கமாக எழுத நமக்கு வரமாட்டேங்குது என்ன செய்யறது அப்படின்னு அப்போ அந்த அறிஞர் சொன்னாரா நீ என்ன விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறியோ அதை பெருக்கமாக எழுது முதல்ல எவ்வளவு விளாவறியா எழுதணுமோ எழுது நீ என்ன நினைச்சுக்கணும் இந்த விஷயத்த நான் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நண்பருக்கு தந்தி மூலம் தெரிவிக்க வேண்டும் என் காசுல அப்படின்னு தீர்மானிச்சுக்கோ சொந்த காசுல இந்த மேட்டரை அமெரிக்காவுக்கு தந்தி அடிக்க நினைச்சுக்க முதல்ல போய் விசாரிச்சு வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் ஏன் சார் அமெரிக்காவுக்கு தந்தி அடிக்கிறதுக்கு எவ்வளவு ஒரு வார்த்தைக்கு என்ன பெரிய பெரிய குண்டா தூக்கி போடுவாங்க அதனால வாங்கிக்கிங்க அதுக்கப்புறம் அதை சுருக்க பாரு சரண உடையந்திரம் மூணு வாரத்துல உடையாந்துடும் எங்க இருந்து ஒடியாறு இப்ப காசுங்கிற போது எல்லாம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா இப்படி பழகுடா அப்படின்னா அது உண்மையிலேயே நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்றாங்க இந்த மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க எல்லாம் இதெல்லாம் தேவையில்லாது தேவையில்லாது தேவையில்லாத வெட்டு அப்படின்னு சொல்லி கிளீனா சுருக்கிறாங்க அதாவது நமக்கு சுருக்க தெரியும் நம்ம எல்லாருக்குமே சுருக்க தெரியும் ஆனால் அதை பயன்படுத்திக்கிறது இல்லை அந்த அறிவை பயன்படுத்துறது இல்லை நல்லா சொல்ல சொல்ல சொல்ல பேசியே பழக்கம் அதிகமா விரியா எழு பழக்கம் நீங்க புழிஞ்சி சாறு எடுத்து பாத்தீங்கன்னா பஞ்சு மட்டையை அமுக்குன மாதிரி பொசுக்குன்னு போயிடும் அதுல மேட்ரே ஒண்ணும் இருக்காது காவகன் ஒரு வார்த்தையை தேர்ந்தெடுத்தார் இந்த வார்த்தை ரெண்டு அர்த்தத்தையும் கொடுக்கும் அங்க சுருங்க கூறி விளங்க வைத்தல் வக உங்களுக்கு பாவனானாம் பரம அதாவது உங்கள் பாவங்களை நீக்கி பதித்த பதிதர்களை பாவனமாக்கும் அந்த அருட்கதிர்கள் உங்களை தூய்மையாக்கட்டும் அப்படிங்கிறார் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் இந்த பாவனம் என்பது பாவங்களிலிருந்து தூய்மையாக்கும் இறையருள் பாவங்கள்னு பாவங்களை லிஸ்ட் போட்டாங்க நான் முன்பே சொல்லியிருக்கிற நரகத்தில் மொத்தம் முக்கியமாக இருபத்தெட்டு நரகம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன் அந்த இருபத்தெட்டு நரகத்தில் யார் யாரிடா போய் விடுவா அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணி போட்டிருக்கு இப்போ காலம் எப்படி போய்கிட்டு இருக்கிறான்னா அந்த கிளாசிஃபிகேஷனுக்கு அடங்காத பாவங்கள்லாம் இப்போ ஏகப்பட்ட பாவம் புதுசாக இவன் இன்வென்ட் பண்ணிட்டான் இப்போ இவங்கள்லாம் எந்த நேரத்துக்கு போவாங்க இருபத்தி ஒன்பதாவது நேரத்துக்கு போவாங்களா என்ன செய்தின்னு யோசிக்கிறாள் இருக்குது இப்போ சமீபத்தில் ஒரு பத்திரிகையில் படித்தேன் ரெண்டு பேரும் பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருந்தாங்களாம் அப்போ வந்து ஒரு ஆள் பக்கத்தில் கூப்பிட்டு ஏசாரு அங்கே என்னமோ கீழே விழுந்து கிடக்குதே அது தங்கச்செயினோ அப்படின்னா பார்த்தா தங்கச்செயின் மாதிரிதான் இருந்தது உடனே ரெண்டு பேரும் பாஞ்சு போய் எடுத்தாங்களாம் எடுத்த உடனே சார் நீங்கள் வலுவாக எழுத்திங்கன்னா அந்து போகும் ரெண்டு பேரும் எடுத்துருக்குறோம் வாங்க ஒரு நகை கடைக்கு போகலாம் வித்து ஆளுக்கு பாதி எடுத்துக்கலாம் அப்படின்னு அவன் பார்த்தான் காலங்காத்தால் சுர்ணலட்சுமி மகாலட்சுமி தனலட்சுமி என்னோடய தேடி வந்துட்டான் வாயா எங்கடா போகிறான் அப்படின்னு எனக்கு ஒரு பொரு பொருட்கள தெரியும் அங்கே போய் உரைச்சி பார்க்கலான்னு சொல்லி இந்த பொருட்களரை போகலாம் அவன் அப்படி உறச்சி பார்த்துட்டு இது அந்த காலத்து தங்கங்கள் பத்தரை மாற்று தங்கம் இருபத்தி நாலு கேரட் கூட சொல்ல முடியாது அதனால் இதுக்கு ரேட் இவ்வளோ வரும் நீங்கள் ரெண்டு பேரும் ஆளுக்கு பாதையாக எடுத்துக்கோங்க அப்படின்னா நீங்கள் என் செயின்லாம் வாங்கிக்க நாங்கள் செயின்லாம் வாங்க மாட்டாங்க நாங்கள் தொழில் செய்கிறதுக்கே சரிப்படாது அப்படின்னு கிடைக்கு போங்க அப்போது முத தொட்டு காமிச்சானில் இங்கே நகையை பாருன்ட்டு அந்த ஆள் சார் அந்த செயனை நீங்களே வச்சுக்கங்க சார் உங்கள் அட்ரஸ் மட்டும் கொடுங்க இப்போதைக்கு உங்கள் பயில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை என்று கொடுத்துட்டு போங்க உங்கள் அட்ரஸ் தேடி வீட்டுக்கு வந்து மீதி தொகையை நான் வாங்கிக்கிறேன் ஒரே சந்தோஷம் செய்யினும் வருது பைய கையெல்லாம் தடை பாத்தா எல்லாமே சேர்ந்து ஒரு ஐநூத்தி ஐம்பது தெரிஞ்சு இந்த வச்சுக்க மீதி அமௌண்ட் வீட்டில இருந்து வாங்கிக்கலான் ஊரு போய் இந்த ஆளு வந்து தனக்கு தெரிஞ்ச ஒரு பொருள் பார்த்தா இது பக்கா கவரிங்ன உன் ஐயோ ஐயோ சொல்லி வேகமா ஓடி வந்தா இந்த பொருட்களிட்ட வந்தா உன பார்த்ததாவே ஞாபகம் இல்லையே எப்ப வந்த என் யோ எங்க எங்கேயோ போயிட்டு ஏன் வந்து ஏன் கழுத்த இருக்கிறீங்க முதல்ல கடை கால் பண்ணியா அப்படின்னு என்னடானா அந்த பொற்கொள்ளனும் அந்த இன்னொரு தனமாக சேர்ந்த இடத்துல கூட்டுக் கொள்ளையு இந்த மாதிரி செட்டப் பண்ணி நான் ஒரு ஆளை கொண்டு வரேன் நீ இந்த மாதிரி சொல்லு அந்த அமௌண்ட் எடுத்துக்கலாம் இப்போ இந்த பாவம் பண்ணி நம்மனை இருபத்தெட்டு எந்த நரகத்தில் போடுறது சொல்லுங்க கருட புராணத்தில் இருபத்தெட்டு நரகத்தில் அடங்காத விஷயமா இருக்குது ஒரே சமயத்தில் மல்டிபிள் கிரைம்ஸ் இப்படி நாம் நிறைய பாவங்களை பண்ணிட்டு போறோம் புதுசு புதுசாக காலத்துக்கு ஏற்ப இவ்வளவு பாவங்கள் பண்ணின நீங்கள் தப்பிக்க வேண்டுமானால் அந்த அனைத்தையும் எரிக்கக்கூடிய சூரிய நாராயணனுடைய கதிர்கள் தான் முடியும் வேற எதனால தீல போட்டு பொசுக்குனாலும் நீங்க வந்து போவீங்க உங்க பாவம் வேகாது அப்படி இருக்கும் சில வீடுகளில் தலாணி வச்சிருப்பாங்க எங்க தாத்தா காலத்து தலானின்னு சொல்லி அதை நீங்க மேலிருந்து போட்டீங்கன்னா டமான் ரெண்டா உடஞ்சிரும் அப்படி இருக்கும் அது உள்ள பஞ்சுதான் இருக்காது அதை அடுப்புல போட்டு மண்ணினே போட்டு வேக கூட எரியாது மண்ணெண்ணை மட்டும் எரிஞ்ச உடனே நெருப்பு அணைஞ்சு போகும் அது வந்து பியாண்டு பயர் பியாண்ட் இன்ஃபமேஷன் அவ்வளவு தூரம் கெட்டிபட்டு போச்சு நம்ம பாவங்கள்லாம் அப்படி இருக்கு தீயில போட்டாலும் வேகாது அதையும் எரிப்பதற்கு சூரிய நாராயணன் தயாராக இருக்கிறான்தான் பாவனானாம் பரம பரிமிதம் பரிமிதம்னா அளவு பரமம்னா அதிகமான அளவு மிக அதிகமான அளவு அதாவது ஒரு மடங்குங்கிறது பத்து மடங்கா நூறு மடங்கா உங்களுக்கு அருள் செய்யட்டும் சூரியனே நாராயணன நினைக்காம வெறும் வெயில் நினைக்கிறவனுக்கு பாயிண்ட் நாட் நாட் நாட் ஒன்னு தான் பலிக்கும் அது சாட்சாத் நாராயணனுடைய அருட்கதிர் நினைச்சா ஒண்ணு மடங்கா பளிக்கும் பலிக்கட்டும் உபநியாசம் போரடிக்குது ஆன்மீகம் போரடிக்குதுங்கிற மாதிரி பிரம்மாவுக்கு படிச்சு படைச்சு போர் அடிக்குதான் இது என்னடா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி இந்த மேனு பிசினஸே பிடிக்கலன்னு போர் அடிச்சு போச்சு அப்ப பெருமாள் கேட்டாரா அவர் சொன்னாரு நீ வந்து யாகம் நூறு அஸ்வமேதை யாகம் பண்ணணும் இவர் சொன்னார் ஏற்கனவே இது பிடிக்காம தான் நான் வந்து உங்கள் கிட்டே ரெமடி கேட்குறேன் நூறு அஸ்வமேதை யாகம் பண்ணுறதுன்னா அது இதை விட பெரிய போராக இருக்கும் போல் இருக்கே அப்படின்னாரு அவர் சொன்னார் காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு யாகம் பண்ணினா நூறு யாகம் பண்ணதுக்கு சமம் அதில் காஞ்சிபுரத்தில் வந்து ஒரே ஒரு யாகம் பண்ணு நீ நூறு தடவை பண்ணதான்னு நினச்சி உன் போரை மாற்றுறேன் அப்படின்னா அது மாதிரி காஞ்சிபுரத்தில் ஒரு யாகம் பண்ணாரா உடனே போருங்கிறது வேறு ஒன்றும் இல்லை தமோகுணம் ஒரு ஒன்றும் அலுப்பு அந்த தமோ குணத்தை தான் மாற்றிட்டார் மறுபடி உற்சாகமாக வேலை செய்ய காஞ்சிபுரத்துக்கு போய் ஒரு நல்ல காரியம் பண்ணினீங்கன்னா நூறு மடங்கு பலனளிக்கும் நீங்கள் இங்கே பாண்டிச்சேரில் ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு ரூபா போட்டிங்கன்னா ஒரு ரூபா போட்ட புண்ணியந்தான் காஞ்சிபுரத்துக்கு போய் ஒரு ரூபா போட்டிங்கன்னா நூறுரூவா போட்ட புண்ணியம் இதுக்காக மேற்கு காஞ்சிபுரத்துக்கு போக சொல்லுறீங்க கேட்குறீங்களா சேத்திர மகிமையே சொன்னேன் இப்படியெல்லாம் சொல்லிடு சாஸ்திரங்கள் அது மாதிரி சொல்கிற பரம பரிமிதம் பிரீத்தம் உட்பாதையன் தூ பிரீத்தினா அவன் உங்கள் மீது அன்பாக கருணையாக இருந்து பல வரங்கள் உங்களுக்கு தரட்டும் பலவிதமான பல மடங்கு உங்களுக்கு அருளட்டும் உத்பாதன்தூனா கொடுக்கட்டும்னு அர்த்தம் இப்போது சிங்கப்பூர் சின்ன நாடு தான் ஆனால் சிங்கப்பூரில் ஒரு பெரிய உலக அதிசயமான ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது என்னென்னா ஏழைகளே இல்லை ரீசெண்ட்டாக வந்து கவர்மெண்டில் வந்து ஸ்ட்ராட்டஸ்டிக்ஸ் எடுத்துருக்குறாங்க நம்ம நாட்டில் கணக்கெடுத்துருக்கிறாங்க பிபிஎல் பிபிஎல்னால் வாஷிங் மிஷின் இல்லை பிலோ லெவல் அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவர்கள் இந்தியாவில் இருபத்தாறு கோடி மொத்த ஜனத்தொகை நூறு கோடினால் கால் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க சிங்கப்பூரில் ஒரு ஏழை கூட இல்லை கணக்கெடுப்பு அது எவ்வளோ பெரிய ஆசிர்வாதம் அந்த மாதிரி வாழ்க்கையில் எனக்கு கஷ்டமே இல்லை என்று மகிழ்வாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு தருகிறார் உட்பாதையன் தூ உத்பாதையன் தூண அவன் அந்த அழுக்கடாட்சத்தை உற்பத்தி செய்யட்டும் வாரி வழங்கட்டும் அப்படிங்கிறார் திருவந்தையாழ்வார் திருநங்கூர் திருத்தற்றி அம்பலத்தை பற்றி பாடும்போது சொல்கிற இங்கே பள்ளி பெருமாளை சேவிக்கிறவர்களுக்கு உலகை ஆளக்கூடிய அரசு பதவி கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்க அந்த ஜாபில் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா அந்த பெருமாளை போய் திருநாங்கூர் திருத்தற்றி அம்பலம் பெருமாளை போய் சேவிச்சா உடனடியாக அது சால்வ் ஆகுதான் அம்பலம் என்ற பெயரோடு இருக்கக்கூடிய ஒரே தேவி தேசம் அதுதான் நூற்றி திவிதேசங்களில் அம்பலம்ங்கிறது அந்த அந்த பெருமாள் ஒரு பெருமாளுடைய கோவிலுக்கு தான் அங்கே திருமங்கையாழ்வார் சொல்கிறார் உங்களுக்கு கஷ்டமே வராது ஒரே சந்தோஷந்தான் ராஜாவாக இருப்பீங்க உலகை ஆண்டு பிறகு வைகுண்டம் செல்வீர்கள் என்று சொல்கிறார் இதை ஒரு முறை படிச்சுட்றேன் தத்தானந்தாகா பிரஜானாம் சமுச்சித சமயாகிருஷ்ட சிருஷ்டைஹி பயோபிகி பூர்வாக்னே விப்ரக்கிரா திஷி திஷி இரமதி அக்னி சம்ஹார பாஜக தீப்தாம்சோ தீர்கது துக்க பிரபவ பவ பயோதன்வத் துத்தார நாவோ காவோவக பாவனானாம் பரம பரிமிதாம் பிரீத்தி உட்பாதையந்தோ இன்றைய உபயதாரர்களான திரு கே சேகரவர்களுக்கும் ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ வி ராமபுதரன் சுவாமிகளுக்கும் திரு ஆர் சுப்ராயுல் அவர்களுக்கும் இடம்பிடித்த கோவிலாருக்கும் உங்களுக்கும் நந்துகுறி விடைபெறுகிறேன் நாளைக்கு அங்கே சுந்தரகாண்டம் உண்டு வெள்ளிக்கிழமை ராமாயண திரை சுலோகம் சனிக்கிழமை லட்சுமி சேவஸ்வரம் ஞாயிற்றுக்கிழமை நாலாயிரம் மீண்டும் செவ்வாய் கிழமை ராமசிவஸ் நாமத்துக்கு பிறகு புதன்கிழமை இங்கே சூரிய சேவத்துக்காக சந்திப்போம் ஜெய ஸ்ரீமன்